இந்த அடுத்திருந்து ஏற்படுத்த அதாவது வாழ்த்து உங்களுடைய அன்பு குரல்களுக்கு வெளிப்படுத்தலாம் பகிர்ந்து கொள்ளலாம் ஆமாங்க புறக்கணிக்காம நேரத்தை நீங்க எங்களுக்கு மின்மடல் அனுப்பலாம் மின்மடல் எங்களுடைய புதிய அடுத்த வார்த்தையிலிருந்து இரண்டு நான்கு பூஜ்ஜியம் கொள்ளலாம் அல்லது இருக்கவே இருக்கு எங்களது பேஸ்புக் எழுதலாம் அல்லது தனிப்பட்ட முறையிலோ நீங்கள் செய்திகள் அனுப்பலாம் இந்த மூன்று வழிகளை பயன்படுத்தி வாரந்தோறும் வாழ்த்துக்களை உங்களுடைய அன்புக்கு வர்களுக்கு நீங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் அல்லது உங்களுடைய உங்க நாயக்குட்டிக்கு வந்து இன்னொரு குட்டி பிரதனா அதுக்கும் நீங்க வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் எப்படியாக சமூகத்தினர்ல நம்ம குயின்ஸ்ல தமிழர்கள் தமிழர்கள் இருப்பாங்க உங்களுடைய சக அன்புக்குரியவர்கள தெரியல் நமக்கு குறிக்கப்பட்ட நேரம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நான்கு மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஆகியால் இந்த குறிப்பிட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமிலிருந்து அதாவது நிகழ்ச்சி படிக்கிற உதாரணத்துக்கு இந்த வாரம் இன்றிலிருந்து அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள அடுத்த என்று சொல்லும் அவருக்கு நாளை ஐந்தாம் தேதி சனிக்கிழமை என்று மதினி என்கிற ஒரு கொண்டாடுறாங்க அவங்களுக்கு பிறனா வாழ்த்தை வந்து தேவி ராஜாராம் தெரிவித்திருக்காங்க அதே போல வந்து நாளை மே மாதம் என்னுடைய நண்பர்கள் பல்கலைக்கழக நண்பர் அமலன் இந்த ரெண்டு பேருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றேன் நாளைக்கு நான் அவர்களுக்கு